வணக்கம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் அறிமுளம் சே ஞானபிரியன் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் இரண்டாயிரத்தி பதினேழு ஒற்றி புயலில் இறந்த அல்லது காணாமல் போன மீனவர்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் தொழிற்சார் பயிற்சிகளை வழங்குவதற்காக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து பதிமூன்று புள்ளி தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது இரண்டாவது கேள்விக்கான பதில் பீகார் அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பட்டப்படிப்பை முடித்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்தது மூன்றாவது கேள்விக்கான பதில் பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்த இந்திய மற்றும் இத்தாலி அணிகளுக்கு இடையேயான பயிற்சி மற்றும் கல்வி ஒப்பந்தங்கள் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையைச் சார்ந்தது நான்காவது பதில் பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ள விழிநகரம் மாவட்ட மத்திய பழங்குடி பல்கலைக்கழகம் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது ஐந்தாவது கேள்விக்கான பதில் குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு நெட்ஒர்க் மற்றும் சிஸ்டங்களின் கீழ் நல்ல நடைமுறைகளை செயல்படுத்தியதற்காக அசாம் மாநில காவல்துறைக்கு அரசு விருது வழங்கியது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் முதல் கேள்வி ஒரு வருடம் சேவையில் நீட்டிப்பு பெற்ற லோக்சபாவின் முதல் பெண் பொதுச் யார் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டு முதல் ஐந்தாம் தேதி வரை முப்பத்தி தேசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் எது மூன்றாவது கேள்வி முன்னாள் அமைச்சர் ராம்நாத் ராய் வெளியிட்ட வாய் புற்றுநோய் பற்றிய அறிவு என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் யார் நான்காவது கேள்வி சட்ட சேவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஐந்தாவது கேள்வி இங்கிலாந்து இந்தியா வணிக கவுன்சிலின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது